கூற்று தான உடன்று கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை கிடக்குறான்டா நாம் யாருக்கும் குடியேல் நமனையஞ்சோம் என்று இருக்கிறதாண்டா படை படை என்ன எமநாட்டுக்குதான் ஆமடா பக்கம் போட்டு போடுறா அது படையா பட போரிக்கின்ற கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் படை ஒரு படை எப்படி இருக்குறத போற போக்களை சொல்லி வைக்க முருகா முருகா அந்த மாதிரி தான் முக்கியம் இங்கொண்டு ஒரு யமனே வர்ற மாதிரி இருக்கான் அந்த பசுவை கண்டான் இது மாதிரி அந்த மதுரை நோக்கி பாய்ந்து கொண்டே வருகின்றது அப்படி வருகின்ற பொழுது ஒரு இடம் என்னன்னு போய் அந்த பாண்டியன் பார்த்தான் இது சாதாரண நம்ம நம்ம ஊர் பசுல்லாம் இல்லாது இது மாயப்பசு இந்த சமணனுடைய வேலை இதை நம்ம எதிர்க்கணும்னு சொன்னால் நமக்கு இருக்கிற வலிமை கொஞ்சம் குறைவு ஏன்னா நீங்கள் பசு சாதாரண பசுன்னா ஆயிரம் பசுவை எடுத்துப்பிட்லாம் இது மாயப்பசுவா இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு குலதெய்வம் யாரு சொக்கநாதர் தான் நேராக போனோம் பெருமானி இப்படி ஒரு முன்ன நாகத்தை அனுப்பிச்சான் இப்போ ஒரு பசு அனுப்பிக்கிறான் இந்த பசுவை நாங்கள் வந்து கொல்லவும் கூடாது கொல்லவும் முடியாது ஒன்று மந்தர வலிமையினால வருது இன்னொன்று எனவே இது என்ன செய்யறதுன்னு போய் பெருமான்ட போய் சொன்னாரலாம் நாதமுறையோ பெருமானத்துல விண்ணப்பித்தாரலாம் பெருமானி நீ தானே எங்களுக்கெல்லாம் தலைவன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நாதன் தலைவன் எங்களுக்கெல்லாம் தலைவன் நீ அப்படி இருக்கும் பசு அளிக்க வருது நீதான் காக்கணும்பா நாத முறையோ பொதுவில் உடைய திருவடி விடாமல் ஆடிக்கொண்டிருக்கிறாய் ஏன் நாங்கள் ஆட்டுவிட்டால் ஆடொருவர் ஆடாத ஆடி நீ ஆறதை நிறுத்தின ஆடிக்கொண்டிருக்கிற நீடிக்கு முறையோ பல உயிர்க்கும் அறிவிக்கும் போத முறையோ நீ இப்படி ஆடுவதாக தொழில் அந்த ஆடுவது எதை குறிக்கிறது குறிக்கிறது அது சித்தாந்தம் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழிலையும் அந்த நடனம் தான் செய்கிறது அது எங்கிருப்பாசத்தில் முழுமையா சொன்ன இடம் ஒரு இடம் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியல் ஆவுயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் படைப்பு போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் அதான் அழிப்பு போற்றி எல்லா போகமாம் பூங்கடல்கள் அதான் அருளல் போற்றி எல்லா உயிர்க்கும் மறைப்புக்கு சொல்லுவார் அல்லவா போற்றி மால் நான் புண்டரிகம் அதான் மறைப்பு மறைப்பு போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் ஈரு அதான் அடிப்பு இவ்வாறு போற்றியாம் உய ஆட்கொண்ட அருளும் பொன்மாளர்கள் இப்படி படைத்தும் காத்தும் மறைத்தும் அடித்தும் அருள்கின்ற அந்த பொன்னார் திருவடி தான் உன்னுடைய திருவடி என்றெல்லாம் சொல்றேன் அதனால போதமுறையோ புனித பூரண புராண வேத முறையோ புனித பூரண புராண வேதமுறையோன ஏ அப்பா இல்ல புனிதம்னா தூய்மை பூரணம்னா நிறைவாக இருக்கிற நிறைவாகவும் தூய்மையாகவும் இருக்கின்ற புராணம் மிக பழமையாக இருக்கிற இப்படி எல்லாம் இருக்கின்ற வேதமுறையோ என விழித்து முறையிட்டார் பார்த்தார் சிவருமான் பார்த்தார் சொக்கநாதர் என்ன செய்தார்னாரு பல்வேறு அவரை வந்து ஒரு ஒருவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு ஒரு விதத்தில் இந்த பசுவை அழிக்கணும் என்ன கேட்டா பசுவை விட்டால் இவங்க வந்து அழிக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப அவங்களுக்கு பாரா போற்றுவதற்குரிய பொருள் என்று விட்டார் பெருமானை எப்படி பார்த்தார் இது பசுவை இவங்க கை நாள் அடிக்க சொல்லிட்டு ஒரு வேலை செஞ்சார் அருமையான ஒரு நந்தீஸ்வரர் தங்கிட்ட இருக்க நந்தியம்பெருமான் திருவண்ணாமலை காலை ஒரு காலை வடிவம் பார்த்தா இப்ப நந்தியம்பெருமான் எப்படி வந்து நிற்கிறார் ஒரு பெரிய காலை வடிவாக நிற்கிறார் பசுவை வந்து மக்கள் நம்ம அழிக்க மாட்டோம் நம்ம அழிக்க கூடாது பெருமாவுடைய திருவள்ளும் வேற மாதிரி இல்லை சரியாப்பா இவங்க எங்க ஆள் அழிக்க மாட்டான் ஆனா உன் பசு தானா அழிவு எப்படி அழியும் இந்த நந்தி வந்து அப்படி நின்றுதான் பார்த்தா உயரமும் வேற ஒண்ணு செய்யலாம் முட்டலகட்டல அப்படி நின்றுதான் நின்ன உடனே நின்ன உடனே அந்த பசு பார்த்தது பழாப்போன அந்த இன்ப உணர்வுங்கிறது எல்லா உயிர்க்கும் எல்லா உயிர்க்கும் உணர்வு இன்பம் என்பது எல்லா உயிர்க்கும் தான் அமர்ந்து வருவோம் மேவற்றாகும் என்று சொன்னார் இந்த இன்ப உணர்வுங்கிறது மட்டும்தான விலங்கு மற்ற எல்லாத்து பறவைகிறவை எல்லாத்து ஆனால் அவையெல்லாம் கண்ட இடத்துல கண்டவாறு அந்த இன்பத்தின் உகரும் இவன் ஒருத்தன்தான் யோகியதையா இருந்தான்னு கேள்வி முருகா இப்ப அதுவும் போயிட்டு ஏன் எல்லாம் இருக்கிற திரைப்படங்கள் இருக்கிற நாவல்கள் இருக்கு நேற்று கூட அருமையாக தினமணியில எல்லாரும் பாரதி ராஜாவா இளையராஜாவா இருவிதத்தில் நல்ல தினமணி தலைப்பு எடிட்டோரியல்ல மாணவர் உலகத்தை இரண்டு வகையில் கெடுக்கிறதுன்னு யார் சொன்ன நடிப்புல இருக்கிற அவர் சொன்னார் ஒன்று அரசியல் இன்னொன்று எங்களுடைய திரைப்படம் நாமப்பு தினமணியில் அது எடிட்டோரிய நிழல் இது திரைப்படத்தில் வர்றதால நிழல் இதை நீங்க நம்ப கூடாது இளைஞர் உலகம் இதை நீங்க ஏற்றுக்கொள்ளவும் கூடாது இந்த மயக்கவும் கட்டக்கூடாது இன்னொன்னு அரசியல் இதுவும் கூடாது எல்லாம் தில்லுமுள்ளுகள் எனவே இளைஞர் உலகம் இந்த இரண்டிலும் இருக்கவே கூடாது என்று சொல்லுவான் யார் ஒரு திரைப்பட நடிகர் அதாவது படிக்க என கூட ஒரு பாராட்டு அவருக்கு எழுதின பரவாயில்ல இந்த துறையில் இருந்து எழுதினையா நீ வாழ்க்கை நேரம் தான் இல்ல நேரம் தான் இன்பம் என்பது இருக்குதே இது வந்து எல்லா உயிருக்கும் அதனால இந்த நந்தியம்பெருமானே அப்படியே ஒரு காளையாக இருந்து அப்படியே நின்னாரான் நின்று ஒன்னு இந்த மாயப்பசு பார்த்தது ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்து நோக்கினான் அவளும் நோக்கினான் சிவசிவன் ஏன் கமரமாயன் வரப்படாத வரலாம் யான் நோக்குங்கால் நெல் நோக்கும் நோக்கால் தான் திருக்குறளும் வரட்டும் மாடெல்லாம் திருக்குறள் படிச்சது மாடெல்லாம் கம்பர் படிச்சது ஆனா நந்தியம்பெருமான் என்ன அப்படியே நிற்கிறார் அந்த காலையா நிற்கிறான் இது ஒரு முறை ரெண்டு முறை பார்த்தது தன்னுடைய வீரியத்தை தானே கைக்கு செத்துப்போச்சு எது மாயப்பசு மாயப்பசு அவன் என்ன நினைத்து விட்டான்னா இந்த பசு வடிவில் விட்டார் இவங்கெல்லாம் இந்த பசுவை அடிக்க மாட்டார்கள் அடிக்க மாட்டார்கள் எனவே பக்தியா இருக்கிறவங்க சொல்லிவிட்டான் பெருமான் பார்த்தார் இந்த மக்களுக்கு ஒண்ணு சம்பந்தமே வைக்கல அதே இனத்துல ஒரு காளைய வச்சு அது அதையும் அது கூட முட்டுக்கட்டிலாம் சாக வைக்காம இருக்கிற அந்த காளையை பார்த்தவனை இது மயங்கி தனக்கு தானி அழிந்து போயிற்று இதான் மாயப்பசு பதித்து அதை பார்த்த உடனே அமலரெல்லாம் பார்த்தாங்களாம் என்ன எது விட்டாலும் நம்முடைய ஒரு தீமை அங்க போய் பற்றலையே நிறைய பற்றுமா பையவே சென்று பாண்டியர்காகவே இந்தளவா பாடினாங்க முதல்ல நெருப்பு வைக்கிறதுக்கு மந்திரம் பண்ணி பார்த்தான் போகலை நெருப்பு வச்சு எடுத்து வச்சு பத்து வச்சு ஒரு ஒன்பதரை மணிக்கு தள்ளி விட்டான் தள்ளி விட்டா எல்லாரும் பார்த்தாரலாம் நெருப்பு நெருப்புனார்கள் ஞானசம்பந்த பெருமான் பார்த்தார் கவலைப்படாதீங்க திருவைந்தெழுத்து சேக்கடார் பெருமான் இரண்டு இடங்களில் அறிமுகம் செய்து வைக்கிறார் ரொம்ப அருமையான இடம் ஒரு இடம் இது இந்த திருமந்திரம்தான் ஆதி மந்திரம் என்று சொன்னார் அப்ப மிக பழமையான மந்திரம் தமிழருக்கு என்று வாய்த்தது எது திருவைந்தான் ஆதி மந்திரம் என்று சொன்னார் இன்னொரு இதுதான் தமிழ் மந்திரம் என்று சொன்னார் அந்த இடத்துல வச்சேன் எங்க சொன்னார் சொல்லட்டும் அடுத்த மாசம் திருவெந்தத்தை பற்றி இரண்டு இதுதான் தமிழருக்கு தொடக்கமான மந்திரம் பழமையான மந்திரம் இது தமிழ் மந்திரம் என்று சொன்னார் மாதிரத்திலும் மத்திரி மந்திர விதி வருமே இவங்க கிட்ட மட்டுமல்ல இவங்க பார்க்கிற திசையில கூட இந்த தீங்கும் வராது ஆனாலும் நெருப்பு வச்சுட்டான் அது என்ன செய்யணும் பையவே சென்று பாண்டியற்கு ஆகவே மெதுவா போய் இதுக்கெல்லாம் என்ன நாட்டுல எந்த மூலையில எந்த முடுக்கில் எந்த ஒரு தகரா நடந்தாலும் அரசு காரணம் அப்படிப்பட்ட உணர்வு அரசுக்கும் இருக்கணும் நமக்கும் இருக்கணும் நாட்டுல எந்த மூலையில எந்த ஒரு சென்ம நடந்தாலும் சார் கேஸ் எடுப்பு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்ப அடாடா வாரம் ஒரு தடவை எல்லாம் நான் தீமை வரும்போது அரசு வரும்போது நமக்கு இருக்கணும் விசுவாசம் அவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும் அப்படி இருக்கணும் அல்லவா என்ன பண்றது அதனால இந்த அரசனுக்கு பையவே சென்று பாண்டியர்காய் சொல்லிங்களா இது காலவாயில் போட்டாச்சு நஞ்சு கொடுத்தாச்சு பால்சோல பாது யானையை விட்டு கடல்ல தூக்கி போட்டாச்சு பரமசாதம் ஒண்ணுமே செய்யல ஞானந்தர் மடத்தில் தீ வைச்ச உடனேயே ஒன்னு இவங்களுக்கு தீங்கு வராவிட்டாலும் உடனே பைய பையவே சென்று பாண்டியர்காகவே என்றார் ஏன் இது அடுத்த மாசம் தான் எனவே இப்படியெல்லாம் அவ்வப்பொழுது சமணல் செய்த தீங்கினை பெருமான் முன்னின்று காப்புகின்ற அருள்திறம் பல்வாறு திறன் அந்த பல்வேறு தரத்தில் இந்த மாதிரி பசுவுக்கு ஒரு காலையே வைத்து அதனை கண்டு மோகம் செய்யும்படி ஆகியது அதனால் தன்னைத்தான் அழித்துக் கொண்டது சொல்லிவிட்டு இன்னும் வரலாறு முடியல கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இங்க என்ன செய்கிறாரு கேட்டா ஒரு அருமையான பகுதி அதை நம்ம சொல்லணும் என்ன நம்ம கம்பர் விட ஐயா எல்லாம் வந்து இருக்கிறாங்கல்லவா அதனால இந்த நந்தி வந்ததே இந்த நந்தி வந்த எப்படி வந்ததுன்னு நந்தி வருகின்ற பொழுது இன்னொரு பாட்டு அந்த பசு வந்த போது சொன்னார் நந்தி வந்த போது சொன்னார் அங்க எதிரில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அது மாட்டின எழுப்பீங்க அது எங்க இருக்குன்னு தெரியாது அப்படி போடுமா கிழக்கு இருக்குதா மேற்கு இருக்குதா தெக்க போச்சா வடக்கு போச்சான்னு தெரியாது அப்படி பண்ணார் அந்த பாட்டை படிக்கிறேன் கம்பராமன் தானா ஞாபகத்துக்கு வரும் கூடக்கது கூணக்காதென்ன கூணக்காது கூடக்காதென்ன மேற்க இருக்கிறது கிழக்கே கிழக்கே இருக்கிறது மேற்கே வாடக்காது தெற்காதென்ன தெற்காது வாடக்காதென்ன தெக்க இருக்கிறது வடக்கையும் வடக்க இருக்கு தெக்கையும் குச்சான் முடுக்குரு மறுப்பில் கோத்து முதுகு கீழாக தள்ளும் எடுக்குரு மலையை கால் என திசை புறத்து வீசும் இப்படியாக அந்த காலை வந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு பாட்டு பாழக்கு பக்கம் இருக்கிறது மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் இருக்கிறது கிழக்கு பக்கம் தெற்க இருக்கிறது வடக்கு வடக்கு இருக்கிறது தெற்கே அப்படி ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டு எங்க இருக்குது கம்பல்ல இருக்கு எல்லாம் அல்லவா என்ன ஒரே வைக்க முடியாது சொல்லிடுறேன் முதல் நாள் போர் ராமனும் போய் வந்தான் போய் வருகின்ற பொழுது வரும்போது என்ன பண்ணாங்க என்ன முடிவு எண்ணட்டுமே ரிசல்ட் சொல்லட்டுமே அதுக்குள்ள அவசரம் என்னவோ நம்ம நாலஞ்சு பகுதியில் நல்லா இருக்கும் என்ன என்ன இருக்குன்னு மாலை போட கடைசி பகுதியில் ஜெயிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்ற அதனால இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி ராமன் போருக்கு போறான் ராமனின் வெற்றி பெற்று வருவான் என்று சொல்லி அவன் அவனும் மாலை வாங்கி கொண்டு வச்சுக்கிட்டு அதை அண்ணிக்கிறான் இவன் என்ன முத நாள் பார்த்துட்டு இன்று போய் நாளை வான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார் எந்த மூஞ்சோட வருவான் இந்த மூஞ்சோட வந்தான் தொங்குன மூஞ்சோட அதாவது மாலை வச்சிருந்தது ஒளிய ஒல்ல காட்டுலாம் இது இங்கே ஒரு காட்டு போறான் மாலை வச்சிருந்தான் வருவாரு நல்ல வெற்றியோட வருவார் இந்த மாலை இன்னைக்கு போட்டு மாது பூர்ணம எடுத்து மரியாதை எடுத்து ஆஹா இலங்கைக்கு இலங்கை அரசு வருக ராவணனி வருக என்றெல்லாம் சொல்லி அழைச்சிட்டு போலான்னு நினைச்சது மூஞ்சி தொங்கியில் அந்த மாலைய பின்னால வேண்டா முன்னால காட்டுறா பூர்ண உம்மெல்லாம் அம்மா ஒரு பூர்ணம் வேணாம் எடுத்துட்டு வீட்டுக்கு பிடுங்க வீட்டுக்கு போடுங்க தண்ணி இன்னும் கீழே ஊத்திடுங்க கீழே ஊத்திடு சித்தப்ப வந்தான் மாலையை வான்னு பே என்ன தம்பி காலையில போனேன் திங்கி போட்டு வருது என்ன அப்ப சொல்லுகிறான் போனே போரிலே அவன் ஒரு அம்பு விடுறான் யாரு ராமன் ராமன் ஒவ்வொரு தரம் அந்த அம்பு அந்த அம்புகள் கோணத்தின் பாலதேயோ வடக்கதோ தெக்கதோ என்று உணந்திலேன் யானும் அம்புகளை விட்டா சரமாரியா அது கிழக்க போச்சா மேற்க போச்சா தெக்க வந்துதா வடக்க வந்துதானு இன்னும் கூட எனக்கு தெரியல சுவாமி அப்படி அம்புகள் இருக்குன்னு சொன்ன ஒரு பாட்டு யாரு ராவணன் கூப்பிட்டு அந்த பாட்டை வச்சுக்கன்ன கூடக்காது பாட்டை ஞாபகப்படுத்த தான் செய்யும் இல்ல வல்லேன்னு வச்சுங்க நம்ம வல்லேன்னு அர்த்தம் அப்படியே பாட்டை இங்க நமக்கு ஒரு இடம் இனி இன்னும் ஒரு செய்தி இப்பொழுது ஒரு புதிய செய்தி ஒன்று சொல்லுகிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி அந்த மாதிரி பாண்டியன் மிகுந்த மகிழ்ச்சியாக மாயப்பச மாயமா போயிட்டுது அப்படி இருக்கும்போது மபிரான் ராமன் தன்னுடைய சுகிரீவன் வாலி எல்லாரோடும் இங்க வராங்க இங்கே மதுரை அறுக்கிறார்களாம் எப்ப சேது பந்தனம் கட்டல ராவன் அழிக்க போறதுக்காக வர்றவங்க இப்படி மதுரைக்கு வராங்க அங்கே அகத்திய முனிவர் இவரை பார்த்து விட்டு என்னப்பா நலமா இருக்கியா ஆமா எங்க வந்தேனர் ராமன் சமகாரம் பண்ணணும் இங்கே சுக்கநாத தசம் பண்ணிட்டு வந்தேன் அப்படியா ரொம்ப அருமை சுக்கநாத பெருமான் ரொம்ப மூச்சுதளம் தீர்த்தம் மூன்றாலும் பெருமை வாய்ந்தது சில தலங்கள் வந்து ஒன்றுதான் திருத்தமா இருக்கும் சில தீர்த்த ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம் சிலது தலம் தான் சிறப்புன்னு சொல்லுவோம் தான் சிறப்புன்னு சொல்லுவோம் இங்க மூர்த்தி சொக்கநாதரேப்பா தீர்த்தம் ஒற்றாமலைப்பா தலம் இந்த தலம் தான் இருக்கிறதுலே துவார சார்ந்த பிரிவில் அதனால இங்க இருந்து வழிபாடு செய் எல்லாம் உனக்கு நன்மை ஆகும்னு சொன்னாராம் உடனே போய் சொக்கநாத பெருமானையும் நல்ல வணங்கினார் பணிங்கி நிறைய அவர்லாம் அந்த அபிஷேகம் எல்லாம் செய்து பனைஞ்ச உடனே பெருமான அருள் செய்கிறாராம் சுக்கநாத அருள் செய்கிறாராம் ராமபுரானுக்கு என்ன இங்க அந்த பாட்டு பண்ணி படிச்சோம் ரொம்ப அருமையாக சொன்னார் மீண்டும் நின் அயோத்தியை அதுக்கு முன்னாடியே சொல்லுவோம் வந்த போகி விரிகரல் சேது கட்டி நீ போய் இலங்கைக்கு போறதுக்கு முன்னாலே நீ எல்லாம் கரையெல்லாம் கட்டி கட்டிட்டு போப்பா இல்லைன்னா எல்லா படைகளும் போகணும் கப்பல்ல போக வேண்டாம் என்று சொல்லி சேது கட்டு என்று சொன்னாராம் கரவிய உள்ள கல்வன் கதிர்முடி பத்தும் போன பத்து தலையும் சிதறும்படியாக நீ செய்யலாம் உனக்கு ஆற்றல் நான் அறவேகலையினால அறிஞரையாடுவம் நீக்கி ரொம்ப நாள உன் வரு எதிர்பார்த்துட்டு இருக்காரு சீதை அவளை போய் சரி நின்று மீட்டுக்கீட்டுக் கொண்டு மீண்டு நின் அயோத்தி வீதிகடல் உலகம் பன்னால் ஆண்டினி விருந்து பல ஆண்டுகள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அயோத்தி மாநகர்ல அரசா உங்க அப்பா நாற்பது ஆண்டு ஆண்டார் இன்னதுக்கு மேலும் மேலுமாக பல ஆயிரம் ஆண்டுகள் அயோத்தியில் ஆண்டு அதன் பிறகு மேனாள் வைகுண்டம் அடைவாயாக அதன் பிறகு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வும் வாங்குறையும் தெய்வத்தில் அதுபோல நீ இங்கே பல ஆண்டுகள் வயோத்தியில் வாழ்ந்து ஆட்சி செய்த பிறகு தீமை குண்டத்திற்கு செல்வாயாக வைகுண்டம் அடைவாயாக வணங்கிய பயனாக இப்படிப்பட்ட ஒரு வானொலி செய்தியை சொக்கநாதர் அவர்களினாராம் ராமபிரான் கேட்டாராம் கேட்டு மாறிப் போருள் உரைத்தோன் சொன்ன வண்ணமே பெருமானி அசிரீராமைக்கு அருள் செய்திருக்காரு சொல்லிட்டு நேர இங்க போனாரு ராமாயணமே முடிச்சு பட்டா விஷயமா போ பாருங்க இதுல திருவிழையாடர் பிராணத்தில் ராமாயணம் இப்ப என்ன செய்த்தீனை தின்ற பாவி ஆவி தின்று அறத்தியினை தின்ற பாவினர் யார ராவன் அவன் எதை தின்னான் கற்பழிக்க முடியாது முன்னு செய்யல இதுவரை சாப்பாடுதான் கொஞ்சம் என்ன செய்தார் என்றார் என்ற அரசியல் இலங்கை அயோத்தி இலங்கை அந்த அரசு யாரு கொடுத்தார் கொடுத்தார் ஏன் எனக்கந்த செல்வா எனக்கு நான் ராமபிரான் பின்னர் என்று சொன்னார் இலங்கை எல்லாம் அந்த இலங்கை என கூட வேணான் பெரிய நடன தங்கமான ஆளு துரோ படாத பாட பட்டும் அதனால எனக்கவன் தந்த இலங்கை செல்வம் எல்லாம் நினைக்க நான் தருவன் கும்பகரணி உன் ஏவலின் எழுதி நிற்பன் என்றெல்லாம் சொல்லி பாக்கிறேன் திருவள்ளை சேர்ந்து நீ அமுதன் சாப்பிடுறப்பா நான் நஞ்ச சாப்பிட்டு அவன் சாப்பிடுவேன் நீப்பா அந்த நெஞ்சை சாப்பிடணும் வேணாண்ட ராஜா நீ இப்போ நீயாவது நமக்கு எல்லாம் பின்னால இருந்து சொல்லுப்பா இருப்பான் எல்லாரும் போயிட்டா எழுந்து நீ யாருப்பா நீ யாவது ஆனா நான் ஒரே முடிவுதான் நீர்கோல வாழ்வை நெடிது நாள் வளர்த்து பின் என் போர்கோலம் செய்து விட்டார்கு உயிர் போடாது அங்கு போயேன் முடிவு என்னமோடா நல்லதோ கெட்டதோ நம்ம அண்ணா கிட்ட இருந்துட்டோம் நமக்கு அப்பாலாம் ரொம்ப காலமா இல்ல வளர்த்ததெல்லாம் ரெண்டாவது பட்டன் சரியா போடல சொல்லி பட்டன் போட்டு விட்டது அண்ணான்டா அண்ணன்டா ரொம்ப நன்றி அவனுக்கு செய்து விட்டார்கு நான் வரும்போது நான் ஸ்டீ வர்றேன் கையில வால் பிடிக்கிறது இப்படி பிடிக்கிறேன் புதுசா இருக்கிற மாதிரி இப்படி போர்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கூடாதங்கு போக உங்ககிட்ட வர மாட்டேன் ஆனால் நீ வந்துடாது வறுமையான ஒரு அந்த பாச பாச உணர்வு ஒண்ணு நீ தார்கோல மேனிமைந்தாயின் கார்கோல மேனியானை கூடுதி கடிதின் என்றான் சேர்ந்தபடி சேர்ந்து ராமநாத அல்ல ஒரு பக்கம் தமையனுக்காக உடலுக்கு போராட்டம் சொல்ல மாதிரி இந்திய சொல்லும் போது இல்ல இன்னும் உடல் இந்த மண்ணுக்கு உயிரிந்த மொழிக்குன்னு அந்த உடலிந்த மண்ணுக்கு நன்றிக்கு கொடுத்தார் உயிரை தன்னுடைய தம்பி கொடுத்தார் கும்பகர்ணன் மாதிரி ஒரு பாத்திரம் செல்வத்திரத்தி இணை இளவற்றி திராமேசம் கண்டு ரொம்ப அருமையை சொல்ற போய் வந்த பிறகு உனக்கு ஒரு எண்ணம் வரும் இப்படி எல்லாம் நம்ம என்ன ஒரு சிவகுஜி அழிச்சிட்டுமே நீ திராமேசம் கண்டு ராமன் வழிபட்ட இடம் ராமேஸ்வரம் நீ வழிபாடு செய்து திரேராமேஸ்வரத்துல என்னை வழிபாடு செய்து அந்த பாவத்தையும் போய்க்க அப்படி போய்க்கு கொண்டு என்ன செய்யணும் கண்டு கரைப்படு மிரட்டி நானி அரிசித்து கருணை வாங்கி அங்கேயும் போய் அந்த கருணையை பெற்றுக்கொண்டு பற்றிய பழியின் நீந்து இந்திரன் பழியை தீர்த்த வெற்றிகோள் விடையின் ஆணை மீடம் வந்து போற்றி அற்புதமானதம் இப்படி ராமேஸ்வரத்தில் வழிபாடு செய்தவன் மீண்டும் இந்த மதுரைக்கு வந்தாராம் ஏனர் முதல் முதல் ஆசீர்வதித்தது நம்முடைய சொக்கநாதர்லவா என்று கருதி மீண்டும் வந்து சொக்கநாதரை வழிபாடு செய்துவிட்டு பிறகுதான் ராமன் தன்னுடைய எங்க போன மீளவும் வந்து போற்றி அத்தீரல் அணைய கற்பினுக்கு அரசியோடும் சுத்திய சடையி ராமன் தொன்னகர் அழிந்தான் மீண்டும் தன்னுடைய அயோத்திக்கு சென்றார் எனவே ராமாயண வரலாற்றை இடையிலே இந்த பகுதியில் குறித்து வந்து வழிபாடு செய்ய அவருக்கு பெருமானை ஆசிர்வதித்து இப்படி எல்லாம் சென்று இப்படி எல்லாம் செய்க என்று சொல்ல அந்த அருள் பெற்று சென்று செய்து திரு ராமேஸ்வரத்தில் அந்த பழிக்கு பழி நீங்குவதற்காக வழிபாடு செய்தவர் நன்றி உணர்வினால் மீண்டும் இந்த மதுரை வந்து பெருமானை வணங்கி பிறகுதான் தன் அயோத்திக்கு சென்றார் அப்படி சொல்ல இந்த பாண்டியனும் தன்னுடைய காலையில எல்லாம் வாழ்ந்து தன்னுடைய மகனுக்கு பட்டம் கட்டி தானும் இறை பதிவு அளித்தான் மாயப்பஸ் வதைத்த பட்டத்தில் ஒரு பகுதி மாயப்பஸ் வதித்ததும் இன்னொரு பகுதி ராமனை வதைத்து வெற்றி பெற்ற ராமனுக்கு அருள் செய்ததுமான பகுதி இரண்டும் விரிவு தரப்படுகிறது என்பதை எண்ணி இப்படி எல்லாம் நமக்கு பெரிய பிரான திருவிழா சிந்தனையை நாம் நினைவுகொள்வதற்கு ஏதுவாக சொல்லு ஆ சிந்தனையோடு அடுத்த ஒரு அருமையான சிந்தனை எல்லாருமே எப்படி சார் வந்தாது அப்படி தொடர்ந்து பேசும் போதே இடையிலே அவர்களுக்கு ஒரு சுற்று இது கொடுத்துருவாங்க ஆனா மூர்த்தி இருப்பாங்க உடனே திருவிழா பண்ண அது எப்படிங்க ரெண்டு ரெண்டு மணி நேரம் எப்படியும் அவங்க குருமூர்த்தி நடத்துறாங்க நாம நடத்துறான் அப்படின்னு சொல்றேன் மாதிரி இந்த பகுதியில ஒரு அருமையான அமைப்பை நாம் பெரும் முன்னியை அது எல்லாம் உள்ள பெருமானுடைய முருகப்பெருமானுடைய திருவுருள் நம்முடைய குருமூர்த்துடைய அருளாக்கியினாலே ஒரு இலக்கண அருமையான பழமையான இலக்கண ஒரு சிந்தனை நல்ல சமய நூல்களிலே மிகச் சிறந்த நூலாக இருக்கிற நூல்களில் ஒன்றாக இருக்கின்ற தொழிலாளர்ப்பான சிந்தனை இந்த நாளில் நிகழ்த்தும்படியான புண்ணியம் கிடைத்தது எனவே குருமூர்த்துடைய திருவிழிகளுக்கும் இங்கே வந்திருக்கின்ற பெருமக்களுக்கும் நம்முடைய ஐயா அவர்களுக்கு எல்லாம் என்னுடைய வணக்கத்தில் நன்றி